தாக மறுபடியும் அந்த வாரத்தின் முதலாக நாளிலும் திருச்சபையோடு சேர்ந்து கட்ட நாமத்தை மகிமப்படுத்தவும் தேவ சமூகத்திலே பெற்றுக் கொள்ளும்படியாக எனக்கும் தேவனருடைய கருவைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மகிம உண்டாவதாக இந்த வருடத்தின் கடைசி பரிசு ஆராதனை இருக்கிறபடினா தேவனுக்கு நன்றி இந்த வருடத்தில் உள்ள எல்லா பரிசுத்தராதனைகளையும் கலந்து கொண்டு நன்மைகளை இதையும் தேவனுடைய ஆலோசனைகளையும் இந்த ஆண்டில் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும் முடியாத தேவன் எனக்கும் அவருடைய கருவைக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மயமரண்டாவதாக பக்தர் சொல்லுகின்றார் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசும் பெறுகின்ற காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷத்தை என்னுடைய இளயத்தில் தந்தார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அதற்காக நான் ஆண்டு வரை துணிக்கிறேன் உலகத்தில் எந்த உணவு கிடைக்காத அவ்வளவு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் வருடத்தையும் அதிகமாக பெதிமானக்காக வெளிச்சம் அதாவது மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார் தேவனுக்கு மயமண்டதாகப்படுகிறார்கள் அதாவது தேவனுடைய நன்மைகளை இந்த ஆண்டிலே அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று தெய்வீக சமாதானம் தான் அந்த சமாதானத்திற்கும் அதாவது அளவில் ஏராளம் ஏராளம் ஏராளமாக அவைகள் இருக்கிறது என்று நேரத்தில் காணுகிறோம் தான் பக்தன் சொல்லும் பாடும்போது என்னுள்ள தேவன் பொங்கி பொங்கி பொங்கி பொங்கி வழிகிறது என்று சொல்லுகிறார் அதற்கு மேலே சொல்ல முடியாதுனால அப்படி அவர் பாடுகின்றார் அதற்காக தேவனுக்கு மகிமை பார்த்தால் நிலமை விட்டால் பொங்கி எவ்வளவு வருகிறது தெரியாது அப்படி போல தேவன் அந்த கிருமையை இந்த ஆண்டிலும் நமக்கு நிறவாக கூட்டி வழங்கினபடியாக ஆண்டுகளில் நான் சோதனைகிறேன் கற்று அதாவது அடியனோடு ாக பேசிக்கொண்டுகிற காரியம் என்ன என்றால் அதாவது காண்பிக்கிழமை ஆராதனைகளையும் தெரிஞ்சபங்களை அந்தவர் காண்பிக்கிழமைகள் என்ன என்றால் அதாவது நான் என்னுடைய பிள்ளைகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றேன் யார் யார் யார் யார் யார் யார் எந்த ஸ்டேஜிலும் அவர்கள் என்னுடைய கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நடந்திருக்கிறார்கள் என்று நான் அளவிட்டு வைத்திருக்கிறேன் அதற்கான பலனை வெளிய வங்கமாக அருளப்போகிறேன் என்று நமக்கும் செயல் கற்றுக் கொள்கிறார் அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உன்னத பாட்டின் புத்தகத்தில் எட்டாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற போது அங்கே உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தில் அதாவது மணவாட்டியினுடைய அனுபவத்தை குறித்து இங்கே எழுதியிருக்கிறது ஜெய்சர்மையில் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று இங்கே அதாவது மனவாட்டியை குறித்து எழுதியிருக்கிறது அதற்காக நான் தேவனை துணிக்கிறது எங்கே அவருடைய இருப்படம் எங்கே அதாவது நேசரவியல் சாய்ந்து கொண்டு வருகிறது எங்கே இருந்து வனாந்தளத்தில் தேவனுக்கு மைனு உண்டாவதாக கிறிஸ்தவ ஜீவியம் தெய்வீக ஐக்கியம் என்பது அதாவது அது தனிப்பட்ட வாழ்க்கை அது வேறுபட்ட வாழ்க்கை என்பதை நாம் இதனால் அனுபவ ரீதியாக காணுகிற வேறு வாக்கியம் அப்படித்தான் சொல்லுகின்றது அதாவது அனந்தனமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் இருக்க மாட்டான் என்று சொன்னார் மனாந்திரம் என்பது அது ஒரு வறட்சியான வாழ்க்கை அது ஒரு கஷ்டமான வாழ்க்கை லோகத்துல சொல்லும் போது அப்படி அல்ல ஆண்டவரை என்று சொல்லிவிட்டார் மனாந்தரத்திற்கு போக மலைக்கு ஓடி போய்விடு என்ன போது அப்படி அல்ல என்றார் அதனால் நடந்த விளைவு என்று நாம் அறிவோம் பரிசுத்தாபத்திற்கு மகிம உண்டாவதாக இந்த மனவாற்றினுடைய அனுபவம் என்றால் அதாவது நேசல் மேயல் சாய்ந்து கொண்டே இருக்கிற அனுபவம் கிடைக்கிற நேரங்களில் சார்ந்து கொண்டிருப்பது அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருப்பது அவருடைய தோழிலே சாய்ந்து கொண்டிருப்பது எப்போதும் சமயம் கிடைக்குமோ உடனே அங்கேதான் போவார்கள் யாருக்கு எதன் மேலே நேசம் இருக்கிறதோ எதன் மேலும் அன்பு இருக்கிறதோ அவர்களை பற்றி விசாரித்தால் அவர்கள் இன்னத்தில் இருப்பார்கள் போய் பாருங்கள் என்று சொல்லுவார்கள் குறிப்படையாளர் சொல்லுவார்கள் இன்னொரு பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லது இன்னத்தில் இருப்பார்கள் அல்லது வயலில் அல்லது இன்ன அவர்கள் கம்பெனியில் இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் தேவனுக்கு மகிமை அளபடியால் அதாவது தேவன் மேல் நேசமுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர் மேல் சார்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை இல்ல அதாவது சொல்சு வாழ்க்கை இல்லாத உலகத்தில் உலகத்தை அனுபவிக்க வனாந்திரம் என்று சொல்லும் போது கஷ்டங்கள் உண்டு குறிக்க தண்ணீர் சரியா இருக்காது சில ஜனங்கள் நடந்தார்கள் வனாங்கலத்தில் நடந்து விட்டுவிட்டார்கள் மயமே உண்டாவதாக அதனுடையதான் மனவாட்டினுடைய அனுபவம் இதுவாக இருக்கிறது கடத்தல இந்த ஆண்டிலேயும் நடத்துகின்றார் நாட்கள் கடற கடற கடற நம்முடைய இருப்பினால் அங்கே இருக்கிறது யோகான் சுசத்தில் பார்க்கும் போது இருபத்தி ஒராமதிகாரம் இருபதாவது வாக்கியத்தை வாசிக்கின்ற போது பன்னெண்டு சீசர்கள் அன்பான சீசர்கள் இருந்தார்கள் எல்லாருமே அப்போ சொல்ல ஆனால் அதில் ஒருவர் எங்கே இருந்தார் பாருங்க தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பாயிருந்தே சாய்ந்து கொண்டிருந்தார் தேவனுக்கு மகிழமை எல்லாரும் போசோலர்களான் அவர்கள் பதினைந்து பேரை போசோலர்கள் எல்லாரும் சீடர்கள் தான் ஆனால் அதில் அன்பு கூடுங்க அவர் எங்கிருந்தார் என்றால் இயேசுவின் மார்பிலே அவர் சாய்ந்து கொண்டே கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் இயேசுவின் மார்பிலே அவர் சாய்ந்து கொண்டிருந்தார் என்று நாம் காணுகிறோம் தேவனுக்கு மகிமை அருமையானவர்களே இந்த மனவாட்டின் ஸ்தானத்தை அடைகிறவர்கள் யார் யார் என்பதை தேவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் கஷ்டம் வேண்டாம் துன்ப வேண்டாம் நெருக்க வேண்டாம் அன்றவரே லகுவாக என்னை மனவாட்டி ஆக்கிவிடும் அல்லது என்னை பெரியவனாக்கிவிடும் பெரியவளாக்கிவிடும் என்னை ஆசீர்வதியும் என்று நாம் கேட்கிறோம் அல்லவா வனாந்திரத்திலிருந்து வருகிறேன் யார் நேர் தலைமையில் கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று ஒரு கேள்வி அங்கே தொக்கில் இருக்கிறது அன்றவருடைய கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதாவது வருகிற ஒவ்வொன்றும் எதற்காக இருந்தால் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்க நாம் அந்த ஸ்டேஜை அடைவதற்காக வனாந்தரமான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்ட உண்மையாக இருக்கிறது அதற்காக நான் தேவனுக்கு நன்றி அதாவது விட அதிக சுகமுடையாக நட்புடையவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களை பற்றி எழுதியிருக்கிறது வேலைக்கு மைமீடுண்டாவதாக இருவரும் உடன்பாடு ஒரு நாள் செய்தார்கள் இந்த தாவிப்படுகிறார் ஒன்று தகப்பல் எந்தாலும் ஒரு நாள் என்னை கொண்டு விடுவான் என்று அவர் அப்படி அல்ல நீர் வந்து ஆளக்கூடிய அரசனாக வருவீர் நான் உனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமருவேன் என்று இருவரும் உடன்பாடு பண்ணிக் அடுத்து நடந்தது என்ன தாவீர் எங்கே இருந்தால் தவுல் அதாவது யோனத்தான் எங்கே போனார் என்று பாருங்கள் ஒன்று சுவாமி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது அருமையானவர்களேந்தர வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை கடைசியிலே மூன்ற சபையானது வனாந்திரத்துக்கு தான் போக போகின்றது அங்கே இருந்தால் புல்வசாகி அதாவது மேலும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அந்த வனாந்திரம்தான் அவர்களை பூர்ணப்படுத்தி கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்கப்படப் போகிறது என்றே நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மயிலே வனாந்தர வாழ்க்கை வேண்டாம் என்றவர்கள் அதாவது எப்போதும் அழுகின்றவர்கள் அந்த மைநிலை அடைய மாட்டார்கள் அந்த ஸ்தானத்தை பெற மாட்டார்கள் நான் உன்மோடு கூட அமர வேண்டும் என்ற ஆசை நமக்கு உண்டு யோனத்தான் கேட்டார் ஆனால் என்ன நடந்தது பாருங்கள் ஆமா தேவனுக்கு மைமை உண்டாவதாக ரெண்டு பேரும் என்ன உடன்பாடுபடினார்கள் நீர் ஒரு நிச்சயமாக ராஜாவாக வருவீர் சிலை ஆளக்கூடிய அரசனாக நீ என்னுடைய தகப்பன் சவுல் இருக்கிற ஸ்தானத்தை பெறுவீர் ஆனால் நான் அடுத்த ஸ்தானத்தில் இரண்டாவதாக இருப்பேன் என்று உடன்பாடு பண்ணிக்கொண்டார்கள் ராமகிருஷ்தோடு உடன்படிக்க பண்ணியிருக்கிறோம் தேவனுக்கு மயுமை யானஸ்தானத்தில் உடன்படிக்கப்படி இருக்கிறோம் அதை ராட்சத்தை பரலோகத்தை என்று அந்த வாழ்க்கையின்படி உடன்பிடிக்க பண்ணியிருக்கிறோம் ஆனால் என்ன ரெண்டு பேர் உடன்பிடிக்கப்படினார்கள் தான் அரமனைக்கு போய்விட்டான் தாவிது காட்டிலே இருந்தார் தேவனுக்கு மயமே உண்டாவது காட்டிலேயே அவர் அழைந்தார் என்று எத்தனை மாதமோ எத்தனை வருடமோ தெரியாது ஆண்டவருக்கு மயுமை ஒரு நாள் தாவீது அரசனாக வந்தார் அனைத்து மிஸ் அளக்கூடிய அரசனாக வந்தார் என்று இவனைத்தான் இல்லை இவனைத்தான் இரண்டாவது இருக்கவில்லை என்று நாம் காணுகின்றோம் வனாந்திர நேசையில் சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திருந்து வருகிற இவள் அவள்தான் மனவாட்டி தேவனுக்கு மைமுறை அந்த அனுபவத்திற்குள்ளார் நடத்துகின்றார் நம்மை நடத்துகிறார் நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் கர்த்துடைய பட்சம் நிற்பவன் யார் என்று மோசத்து விட்டார் கற்றுடைய பட்சம் நிற்பதால் யார் என்றபோது லேவி கோத்திரம் மோசோடு சேர்ந்தார் என்று யாத்திராக முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு எழுதப்பட்டிருக்கிறார் அதற்காக நான் தேவனை சுதிக்கிறேன் தேவையாத்திற்கு மைமுறை உண்டாவதாக கற்றுடைய பட்சம் நிற்கின்றவர்கள் மாம்சகிரிகளாம் அழித்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள் அது எந்த உறவாயிருந்தாலும் சரி அது யாராயிருந்தாலும் சரி அவர்கள் பட்டயத்தினாலே வெட்டினார்கள் என்று லேவி கோத்திரத்தை பற்றி எழுதியிருக்கிறது லேவி கோத்திரம் கற்றுடைய பட்சம் நின்றார்கள் கட்டுடைய பட்சம் இருப்பது என்றால் அவரை தலைவன் பட்சமாக நின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கற்றுடைய பட்சம் நிற்பவன் யார் அவர்களே இப்படி செய்யுங்கள் என்று தலைவன் ஆடவிட்டவுடனே எவரிந்து பார்க்கவில்லை தேவ சுத்தம் செய்யாது தேவனுக்கு உரோகமாக செயல்பட்டு அத்தனையும் பட்டயத்தினாலே விட்டி போட்டார்கள் இதை நாம் காடுகின்றோம் மணவாட்டி தேவனுக்கு மைந்து உண்டாவதாக நாம் மணவாட்டிகளாக இருக்கும் முடியாத திருத்தவை அழைத்திருக்கிறார் இதுதான் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தேவனுடைய மந்தை மந்திரை எடுத்துள்ளப்படும் எ கொ நாம் காணுகிறோம் தேவருக்கு மருமையே அந்த சிறீக்கு ரெண்டு கலைகளுடைய பெரும் சிறகு கொடுக்கப்படும் அது பறந்து வனாந்தரத்திற்கு செல்லும் அங்கிருந்து பூரணமாகி கற்றுடைய வருகையிலே மேலே போய்விடும் அந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்கு கஷ்டம் வேண்டாம் துன்ப வேண்டாம் வராந்தர வாழ்க்கை வேண்டாம் சுகமாக இருப்பேன் வருகையிலும் செல்ல அது வேதத்திலே இல்லாத ஒன்று தேவனுக்கு மயமே இந்த வருடம் முழுவதும் வாழ்க்கையில் நெருக்கங்களுக்காக நாம் சந்தோஷப்படுவோம் இந்த வாழ்க்கையில் நெருக்கத்தினாலே நாம் தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சொன்னேன் இருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பாதிக்கலும் அதிக சந்தோஷத்தை என்னுடைய என்னுடையத்திலும் தந்திருக்கிறார் அதற்காக அந்த சந்தோஷம் என்ன எந்த காரணத்தை இட்டும் அறிய முடியவில்லை அப்படி இருக்கிறது அது எப்பொழுதும் வருகின்றது எப்பொழுதும் இருக்கிறது நம்மை நடனமாட வைக்கிறது நம்முடைய கைகால்கள் அதாவது யுத்தத்திற்கு பழப்பிக்கிறது போல ஆயத்தப்படுத்துகிறது மறுபடியும் தேர்விட பிள்ளைகளை செய்ய வேண்டும் காலி நான் ஜபத்தில் இருக்கும்போது ஒரு உயர்ந்த மேடு அந்த மேட்டில் அதாவது சூரியன் அஸ்தமிக்க போகிற நேரத்தில் அடிக்கிறது மாதிரி ஒரு மஞ்சள் அடிக்கிறது அந்த வெயிலுக்குள்ளே நிறைய பேர் நிற்கிறார்கள் கூட்டமாக அவர்களும் அந்த வெயில் அந்த கலர் உடையவர்களாக அப்படி மாறி நின்று ஏதோ அவர்கள் ஆயத்தமாகி எங்கே போவதற்காக குழுமி நிற்கிறதாக நான் கண்டேன் தேவனுக்கு மயமே சபை கட்டணம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கத்தனுடைய மயிர் பிரகாஷிக்கிறது வரக்கூடிய ஆண்டிலேயும் சபையில் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறப்போகிறது சபையினுடையம் பெரிதாக மாறப்போகிறது கத்தனுடைய பிள்ளைகளாய் கத்திற்காய் வாழ்ந்த நமக்கு அண்டவர் அநேக ஒகுமதிகளையும் அநேக கிருமைகளையும் நன்மைகளையும் அருள ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறார் எல்லாரும் அதை பெற்றுக் ஆயத்தப்படுவோம் நம்முடைய சமயங்களை நேச்சருடைய மார்பிலே நம்மை நேசிக்கிறத நாம் நேசிக்கிற அவருடைய பாதத்திலே நாம் இருப்போம் வாழ்க்கையில கட்டர் எவைகளை அனுமதிக்கிறாரோ அவைகள் கட்டுரை சுத்தம் ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் தேவனுக்குள்ளே திருப்தியாக நாம் இருப்போம் கத்திராய் தேவன் வரக்கூடிய நாட்களை நமக்கு நன்மையான இவர்களை அறிவார்கள் முழுவதும் கற்றுச்சி எல்லா நன்மைகளுக்காகவும் தேவனை எல்லா ஆதனைகளையும் கலந்து ஆராதிக்கவும் தேவனிடத்தில் கிட்டுச் சேரவும் தேவன் எனக்கும் அருகே திறமைக்காக அந்த ஒரு ஸ்போத்திரித்துக் கொண்டு நாம்